சோமாட்டே நாட்டியத்தங்கு வேடா குளம் பெருக வந்து விழித்தார் பொற்குடியா புறம் தருகல் விளைப்போரிடத்தில் புகழ் விளைப்பார் பார் பெரும் சிறப்பின் வளமெல்லாம் அறியும் பிஞ்ச திரு செய்தரும் திருப்படியே பன்னெடுதாள் செய்து ஒழுங்கும் புரிந்து நாள் கோட்புடி கோட்புலினா தன் கொள்கையில் விடாத புலி மாதிரி இருந்திருக்கார் கொள்கையிலே விடாபிடியாக இருந்தவருக்கு கோட்புலியார்னு பெயர் வைத்திருப்பாங்க வாழ்க்கையில வரலாறு வருகிறது முன்னால பெயர் வைத்தது அப்படி அமைந்திருக்கிறது அல்லவா பெயருக்கேற்ப அமைந்திருக்கார் நலம் பெருகும் சோநாட்டு நாட்டியத்தான்குடி வேளாண் குளம் பெருக வந்தோதித்தார் திருநாட்டியத்தான்குடியில வேளாண் குளத்துல பிறந்தார் அவருடைய பெயர் கோட்புலியார் எனும் பெயரார் தவம் பெருகும் போழ்வளவர் தந்திரி யாராய் சோழருக்கு அமைச்சராக இருந்தவர் எங்கேயாவது வேற்று நாட்டுல போர் அனுப்புவார் சோழர் உடனே வெற்றியோடு வருவாராம் இவர் அப்படிப்பட்ட அருமையான வீரமும் இந்த சிவபக்தியும் உடையவர் மன்னால் பரிஞ்சிரப்பின் வளமெல்லாம் மதியனையும் பிஞ்யகரதம் கோயில்தோறும் திருமுதின் படி பெருக செந்தல் மலை குவடாக செய்து வரும் திருப்பணியே பன்னெடுவாழ் செய்தொழுகும் பாங்கு புரிந்தோங்க நாள் இவருக்கு என்ன பண்ணினா பெருமானுக்கு எப்பொழுதுமே இந்த ஆறு காலமும் மூணு காலமோ இருந்ததுன்னா அந்த மூன்று காலத்திலையும் பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதோடு இந்த நிவேதனம் அது படைப்பது இருக்குதே அது செய்யணும் அந்த படைப்பதற்குரிய பொருள்கள் குன்றாமல் இருக்கணும்னு இவருக்கு ஆசை ஒவ்வொருத்தருக்கு மலர் வைக்கணும்னு ஒருத்தருக்கு ஆசை நீராட்டுவதில் இப்படி இருக்குமல்லவா பெருமானுக்கு அது இவருக்கு ஆசைன்னு கேட்டா அந்த அமுதுபடி அமுதுபடினு பேர் அதுக்கு அது குறையாமல் நமக்கு செய்யும் பெருமானுக்கு அமுதுபடி குறையாமல் இருக்கும் அதுதான் முழுமையான கோவில் இருந்தாலும் கட்டி வச்சிருக்கீங்க இனிமே எத்த மாசம் நெல்லு வரும் அது வரைக்கும் அமுதுபடி சரியா இருக்கா அல்ல ஒரு நாளைக்கு கூட குறையாது இல்ல இப்ப செய் மாதிரி செய்வீங்க இல்ல அப்படி சொல்லிடுவார் அல்லவா அப்படி இல்லைன்னா சொல்லணும் வெற்றி ஒண்ணே கொடுத்துருவார் அப்படி இந்த மாதிரி செய்தாலும் இப்படிப்பட்ட தொண்டை செய்யும் போது வேந்தன் ஏவலில் பயங்கர தம் முன்முனிமேல் செல்கின்றார் ஒரு நாள் ஏதோ இந்த மாதிரி சண்டை மாதிரி அப்பவும் சண்டை இருந்ததுல இந்த பாலாப்போன் அந்த பயமையன்ற உணர்ச்சியதுனாலதான் நமக்கு புற கட்டும் அன்றும் கட்டும் இன்றும் கெட்டு கொண்டே வருகிறோம் இல்லன்னா இந்த எது அதனால தினமும் வாரத்துல நாலு நாளை குறையாமையாவது நம்மில் ஒருவர் இறக்கிறார் எல்லையில ஆனா வந்து சரியாறப்பா அப்படின்னு சொன்னா கேக்குறது இல்லை ார் அப்படி ஏதோ ஒரு பயமையை நேரத்தை நிக்குவதற்காக செல்ற செல்லு முடியாது பாந்தல் பூனிந்தார் தமக்கமுது படியாக அமுது படியாக ஏந்தலார் தாம் எய்தும் அளவும் பின் வேண்டும் சென்னல் வாய்ந்த கூடவை கட்டி வடிக்கொள்வார் மொழிகின்றார் பாரு அவர் போனா ரெண்டு மாதம் ஆகலாம் ஒரு மாதம் ஆகலாம் அல்லது ஆறு மாதம் ஆகலாம் நான் வர்ற வரைக்கும் பெருமானுக்குரிய அந்த அமுதுபடி நெல் கொஞ்சம் கூட தொட இப்ப இருக்கிற அளவுக்கு இருக்கணும் என்று சொல்லி விட்டு அது என்ன பண்ணாருன்னா இப்ப பாருங்க இப்ப எல்லாம் மரத்து நாள செய்யற இதெல்லாம் வந்துட்டு இப்ப சரிங்களா அப்ப கிடையாது சும்மா சாதாரண வைக்கோல் அப்படியே நல்லா பின்னி அப்படியே சுத்தி கட்டி அதுல நெல்லை போட்டுருவாங்க அப்படிதான் சரிங்களா அப்புறம் தான் கொஞ்சமா வளர்ச்சி வந்து இப்ப அப்படி எல்லாம் ரொம்ப அருமையா வந்துட்டு சரிங்களா இப்ப மீண்டும் அதே கதி தெருவுல கிடக்குது மழை பெய்ஞ்சாலும் அல்லவா ஏதேனும் பிராணிகள் போனது சிவசீவன் மீண்டும் மண்ணுக்கு இருக்குது என்னைக்கோ மண்ணுக்கு போறது இன்னைக்கு போட்டோம்னு நினைக்கிறான் சரிங்களா இப்படி எல்லாம் அது பாதுகாப்புக்கு என்ன பண்ணாரு கேட்டா அந்த வைக்கோல் வைத்து கட்டுவது அந்த காலத்துல கூடு அது மாதிரி நல்லா கட்டி அதற்குள்ள வைத்து இதுல ஒரு நெல் கூட எடுக்கக்கூடாது தெரியுதா என்று சொல்லிவிட்டு தந்தமர்களாயினார் தமக்கெல்லாம் தனித்தனியே எந்த யார் கமுது படிக்கு எட்டியனில் இவை அழிக்க சிந்தையாற் நனைவார் திருவிரையாக்கலி என்று வந்தனையால் உரைத்தகண்டார் மன்னவன் மாற்றார் முனிமேல் இதை உங்களுக்கு